பாட்டுக்குறாடா பாண்டியா போல் அடியே நாவில் அண்ணே மங்கையே நீ இருந்து மாறவே கதை பாடம்மா அண்ணே உட்காரண்ணே சுங்கமை ஞான வாழ்வே துருதி முடிவி தங்கியே பொருளே சரஸ்வதி மங்களுந்தோடி தங்க இல்லாமல் தாளத்தோடு கரமண்டலி கூட்டி என்னடா உன் பாட்ட பாடிக்கிட்டே இருக்க காமன் கதை பாட வந்த ஆரம்ப நாமகளன் சொல் பெண்ணை குறித்ததென்ன நாவில் அவள் குடியிருப்பாள் என்றதென்ன நாலு பேர் அறியாதை கூறுமாதோ வியாபாரம்ீடைத்தோயில் <laughs> <laughs> <laughs> ாயே பாருக்குள்ளே கட்டாம பேச வந்த குட்டை காய்க்கு கழுத்துக்கார பொறு பொரு அந்த சிவனுக்கு எப்படி தொந்தை பெருசாச்சு நீ சொல்லு பாருடா முடிஞ்சா சொல்லு ஏய் போனது தெரிய மாட்டா எங்கடா யோசனை கேட்கிறே போடா அந்தியா ஓட வாங்குறியா நான் சொல்லிட்டேன்டா அந்த கிணறை பதிச்சு தூங்கி எழுந்த தினம் எங்கடா ஓடுறே ில்லி செல்லி Adikara ayyo அந்த கிணறை பதிச்சு தொலைதே ஏ ராமாடா நிர்த்து நம்ம Hey, Newtrain. Newtrain. Yenta. Yenta. Yenta. Yenta. Yenta. Yenta. And the Vicente, Jorra. Yenta Vicente. Tundi. Oh, oh. Tundi, Tundi, Tundi, Tundi. Ayuhu, I'm jabberah. Tundi. తైదీన ఆదినా తండి తండి ఏయ్ పల్క తైదీన ఆదినా తండి తండి మంగుతని బీడిత మండు కులవేనేని మరియాద యాక నిండి తండి కండి